ஒன்பது அப்துல்லாஹும் அவர்கள் கூறியதாவது என் வீட்டு கூரை மீது ஒரு நாள் நான் ஏறினேன் அப்போது நபிசல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் இரு செங்கற்கள் மீது பைத்துல் முகத்தஸை முன்னோக்கியவர்களாக அமர்ந்திருக்க கண்டேன்